சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட்கரியுறி போர்த்த செஞ்சேவகன் மையடைய குங்கை குறும்பையே புரிய நாயகி போகணக செங்கை கரும்பும் மலர்மே போதும் என் சிந்தையதே